நற்றினை வானொலிக்காக திருத்தொண்ட தொகை விளக்க உரை வழங்குகிறார் திருவாரூர் சீனிவாசன் இன்றைய தினம் எட்டாவதாக நாம் பூசலார் நாயனார் சிந்திக்க இருக்கிறோம் மன்னியசீர் மறை நாவல் நின்ற ஊர் பூசல் அடியார்க்கும் அடியேன் என்று குறிப்பிடப்பட்ட இந்த அற்புதமான வரிகளிலே பூசலார் நாயனாரது புராணத்தை நாம் கண்டறியலாம் எக்காலத்திலும் ஒழுக்கத்தால் உயர்ந்த நாடான தொண்டை நாட்டில் உணர்ந்த வேதியர்கள் நிறைந்து வாழ்கின்ற நற்பதிதான் இந்த திருநின்ற ஊர் காஞ்சிபுரத்திற்கு அருகே இருக்கும் இன்றைய திருநின்றைய அளவிலும் திருநின்ற ஊர் என்றே விளங்கும் அற்புதமான திருத்தலம் இந்த ஊர் இந்த ஊரிலே மர மறையவர்கள் மரபில் வாழ்ந்தவர்கள் பூசலார் நாயனார் ஆவார் அவரது உள்ளத்தில் என்னாலும் சிவபெருமானனுடைய பக்தி சார்ந்த விஷயங்களையே சிந்தனைகளையே அவர் செலுத்தி வந்தார் வேத நிதி வலுவாது அடியார்களுக்கெல்லாம் வேண்டியதை மிகவும் முயன்று பெருமானுக்கும் அடியாருக்கும் பல்வேறு சேவைகளை புரிந்து வந்தார் கங்கையை முடிந்த சங்கரனுக்கு ஒரு திருக்கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவர் இளமையிலே இருந்தே இருந்து வந்தது வேதியரான இவருக்கு பொருளீட்டும் தன்மை இல்லாததாலும் அவர் பரம்பரையாகவே மிகவும் ஏழையாக இருந்ததாலும் இந்த எண்ணம்ீடேறாமலே காலந்தாழ்த்தி வந்தது இந்த தொண்டை நாட்டிலுள்ள எல்லாவிடமான வளங்களும் இருந்தாலும் பூசலா நாயனாரது குடும்பத்திற்கு கோவில் கட்டும் அளவிற்கு செல்வம் இல்லை சிவனடியே சிந்தித்து திரு உடையவராய் மறை நின்று அடியவர்களுக்கெல்லாம் அன்பு செய்து கலையுணர் காட்சி பெற்றவர் வருநெறி அன்பு வளர்ந்தெல வளர்ந்தது வாய்மை பொருள்பேறு வேத நீதி கலையுணர் பொழிவின் மிக்கார் என்ற அடிவிலே அவரது கலை உணர்வை நாம் அறியலாம் பூசலார் நாயனார் கோவில் கட்ட இயலாமல் பல்வேறு செல்வந்தர்களிடமும் பல்வேறு ஊர்களிடமும் ஜமீன்தார்களிடமும் பொருட்களை கேட்டு தேடி ஓடினார் எந்த இடத்திலும் யாரும் பொருள் தராது கைவிரிக்கவே எம்பிரானே உனக்கு கோவில் கட்ட நான் திண்ணமாக என்னுடைய எண்ணத்தை சிறுவயதிலிருந்தே நினைத்து வந்தேன் அப்பொழுதும் எனக்கு இந்த பாலும் பொருள் கிடைக்காமல் போயிற்றே எப்படி உனக்கு நான் கோவில் கட்டுவேன் என்று அழுது அரற்றி பாடி துதித்து அழுதனர் ஒவ்வொரு நாளும் அந்த கோவிலே திருநின்ற ஊர் பக்தர்களுக்கெல்லாம் பாரமுது செய்து கொடுத்த எனக்கு உனக்கு பாமாலை சூட்டிய எனக்கு கோவில் கட்டுவதற்கு என்னதான் செய்யப்போகிறாய் என்று நைந்து நொந்து இயங்கினார்கள் பின்னர் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தார் பூசலார் நாயனார் அதாவது மனதாலை திருக்கோவில் கட்ட வேண்டும் என்று எண்ணி துணிந்தார் அதாவது ஒன்று சொல்வார்கள் சிவனடியாரினுடைய எல்லா விதத்தினுடைய பூசைகளையும் சேவைகளையும் செய்யும் ஒரு அடியவர் பெருமாக்கே சேவை செய்த பலனை அவர் பெறுவார் என்று அந்த பேறு இவருக்கும் கிட்டியது போலும் ஆகவே இவர் மனத்தாளை திண்ணமாக ஒரு திருக்கோவிலை கட்டு வேண்டும் என்று முடிவு செய்தார் அதற்கு வேண்டிய நிதி கருங்கள் மரம் சுண்ணாம்பு முதலிய கருவிகரணங்களெல்லாம் மனதிலேயே சேகரித்துக் கொண்டார் உள்ளத்திலேயே கோவில் கட்டும் திருப்பணியை மனதில் தொடங்கினார் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து பஞ்சாங்கத்தில் இருந்து குறித்து கொண்டு அந்த நாளில் மனதாலேயே கடைகால் போட்டார் கடைகால் என்றால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியுமோ என்னவோ அது அஸ்திவாரம் என்று சொல்லப்படுகிறது இரவிலும் கூட கண் துஞ்சாது அமர்ந்து கொண்டே தியானத்திலேயே ஆலயத்தை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக உருவாக்கினார் கர்ப்ப கிரகம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கல்யாண மண்டபம் யாக மண்டபம் அலங்கார மண்டபம் திருமதில்கள் தூபி ராஜகோபுரம் நந்தி பரிவார தெய்வங்கள் என்று அனைத்தும் வேதாகம முறைப்படி எவ்வாறு ஒரு சிவன் கோவில் அமைகிறதோ அனைத்தையும் அழகாக ஆங்காங்கே நிஷ்ட நியதியோடு இவ்வாறு நெடுநாட்கள் அந்த பணியை ஆற்றினார் நாம் எல்லாம் நினைப்போம் இன்று நாம் பாட்டி வீட்டிற்கு சென்றால் சந்தோஷமாக இருக்கும் என்று ஒரு நொடியில் மனம் அங்கே சென்றுவிடும் என்ன நினைக்கிறோமோ அதை நிவர்த்தி செய்து அந்த சிந்தனை முடிந்துவிடும் ஆனால் இவர் அவ்வாறு இன்றி ஒரு உண்மையான கோவில் எழுப்ப அஸ்திவாரம் எத்தனை நாள் குழி தோண்ட வேண்டும் எத்தனை நாள் கலவை போட வேண்டும் எத்தனை நாட்கள் கல் தூக்கி மண் தூக்கி சுமந்து கூலியாட்களுக்கு பணம் கொடுத்து அவர்களுக்கு மணல் வரும் வரை காத்திருந்து ஒரு நாள் வந்து சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு அந்த கெட்டிப்படுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய இடைவேளை என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அழகாக புதுப்பித்தார்கள் இந்த கோவில் ஆக நெடுநாட்கள் தொடர்ந்த இந்த பணி ஒரு சிறிய பாடலின் மூலம் அறியலாம் அடிமுதல்பமாதி ஆகிய படைகள் எல்லாம் படிவுரும் தொழில்கள்ற்ற மத்தினால் வகுத்துமான முடிவுரு சிகரம் தானும் முன்னிய முதலு கொண்டு நெடுதூ நாள் கூட கோவில் நிரம்பிட நினைவார் செய்தார் நினைவாளே செய்தார் என்ற இந்த பாடல் முடிகிறது பின்னர் அந்த கோவிலோடு விடவில்லை அதற்குரிய நந்தவனம் உற்சவ மூர்த்திகள் திரு தேர் திருவாபரணங்கள் முதலியை யாவும் அமைத்தனர் செற்பிகளையும் பொற்கொள்ளர்களையும் வேத விற்பனர்களையும் எல்லாம் பணிக்கு அவர்களே வந்து அதை செய்யும்படியாக மனதில் எண்ணினர் நீண்ட கோவில் கட்டுவதற்கு ஆகும் என்பது தெரியாமல் எல்லோரும் அவர்களை இடித்தார்கள் ஏன் இவ்வாறு நிஷ்டநியதியோடு தியானம் செய்து கொண்டே இருக்கிறாயே என்று எல்லோரும் ஏலனம் செய்ய அளவிற்கு கோவில் கட்டும் பணி மிக அற்புதமாக அமைந்தது மேலும் பஞ்சாங்கத்தை பார்த்து எவ்வாறு அடித்தளம் அமைத்தாரோ அதை போலவே கும்பாபிஷேகத்திற்கும் ஒரு நல்ல நாளை தயார் செய்தார் பஞ்சாங்கத்தையும் அவருடைய கால சூழ்நிலைகள் மாதம் நட்சத்திரம் நாள் போன்றவற்றையும் அற்புதமாக எண்ணி விசேஷமான ஒரு நாளை குறித்து கும்பாபிஷேகத்த வேண்டிய தர்பை சமித்து நெய் செருக்கு திர சிரவங்கள் ஆகிய அனைத்தையும் வேத விற்பனர்களையும் அவருக்கு இத்தனாம் தேதி நீங்கள் இங்கு ஆயத்தமாகி கும்பாபிஷேகத்தை நடத்தி தர வேண்டும் என்பது முதலாக அவர் ஏற்பாடுகளை செய்யலாயிரு இரவு பகல் பாராமல் இந்த பணியை செய்து கொண்டே இருந்தார் இதே சமயம் காஞ்சிபுரத்திலே காடவர் கோமான் என்ற மிகப்பெரிய மன்னன் செல்வ இந்த அரசாட்சி செய்து வந்த அவர் சிவன் அழகான பக்தியை அவர் கொண்டிருந்தார் பூசலார் நாயனார் வைக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தின் நாளன்றே அவர் புதுப்பித்த ஒரு அற்புதமான கல்லால் கருங்கற்களால் மிக அரிய செலவுகளை செய்து மிக பெரிய ஆபரணங்களை உண்மையாகவே வைத்து கும்பாபிஷேகத்தை நடத்த தயார் செய்திருந்தார் பூசலார் நாயனார் கட்டிய மணக்கோவிலுக்கும் காஞ்சிபுரம் காடவர் கோமான் என்ற மன்னவன் கட்டிய கல் மாடக்கோவிலுக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே நட்சத்திரத்தில் கும்பாபிஷேகம் அமைய பெற்றது இந்த நேரம் இவருக்கு மிகுந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை யாருக்கு நம் கங்கை முடிமேல் அணிந்த அற்புதமான சிவபெருமானுக்கு இன் இக்கட்டான சூழ்நிலை ஆகவே கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் காடவர் கோமான் கனவில் கண்ணுதர் கடவுள் தோன்றி அன்பனே மன்னனே உன் பக்தி என்னிலும் உன்னிலும் மிக சிறந்து விளங்குகிறது ஆனாலும் பூசலார் என்ற உத்தமன் கட்டிய கோவில் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதாலே நான் அந்த கும்பாபிஷேகத்தை முடித்த பிறகு உன்னுடைய கோவிலுக்கு வருகிறேன் ஆகவே இன்னும் ஒரு நாள் கும்பாபிஷேகத்தை நீ தள்ளி வைத்து விட்டு நாயனார் கும்பாபிஷேகத்துக்கு சென்று வர வேண்டும் என்று பணித்தார் மன்னர் திடுக்கிட்டு விழுந்து விழுத்தெழுந்தார் கும்பாபிஷேகத்தை வேறு நாளில் வைக்க சொல்வதற்கு அளவிற்கு பூசலார் நாயனார் என்பவர் மிகச் சிறந்த ஒரு அடியார் போலும் அவர் கட்டி அந்த கோவிலை நான் அவசியம் கண்டே ஆக வேண்டும் அந்த கும்பாபிஷேகத்தில் நான் கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்று எண்ணி பரிவாரங்களை எல்லாம் பல்லக்குகளை எல்லாம் தயார் செய்ய சொல்லி அடுத்த நாள் காலை விடிய காலமே அங்கு இருக்கும்பொழு இருக்கும் பொருட்டு முதல் நாளே புறப்பட்டார் சேத சேவ பரிவாரங்களையோட கலந்து அவர் சென்று சேர்ந்த அந்த இடம் பார்க்கும் பொழுது திருநின்ற ஊரில் கும்பாபிஷேகத்திற்கான ஒரு சிறிய அடையாளமும் இல்லாத கண்டு ஏமான்று போனார் ஆகா கனவென்று இருந்துவிட்டோமே சோபெருமானே கனவில் வந்திருந்தாரே இதன் தொடர்ச்சியை நாளைய நற்றினி பதிவில் கேட்டு மகிழலாம்